அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு பெரிய தலைப்பிலே திருவள்ளுவர் அருளிய திருக்குறளுக்கெல்லாம் நாம் முடிந்தவரை அர்த்தம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அறிவுடைமை என்கிற அதிகாரத்திலிருந்து தொடங்கி மெய்யுணர்தல் அப்படிங்குற அதிகாரம் வரைக்கும் நாம் ஒன்பது அதிகாரங்கள் தொண்ணூறு குரட்பாக்களை கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அறிவு நலத்தை பற்றி படிச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் அதாவது நாம் திருக்குறளை இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம் சௌரியத்துக்காக அறிவு மனநலம் சொல்நலம் உடல் நலம் செயல் நலம் அப்படிங்கிற தலைப்புகளை நாம பிரித்துக்கொண்டு கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கிறோம் முதல்ல அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நம்ம படித்தோம் மனித உடம்புல இருக்கிற உயிருக்கு மட்டும் கடவுள் இந்த பகுத்தறி ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த பகுத்தறிவுங்கிறது எல்லாருக்கும் இயல்பா இருக்கு அந்த அறிவு கல்வியினாலேயும் கேள்வியினாலையும் அதை வளர்க்கணும் அதற்காக வேண்டி இந்த அறிவோட மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாம் சில அதிகாரத்தை படித்தோம் அறிவுடைமை பேதைமை புல்லறிவாண்மை கல்வி கல்லாமை கேள்வி இதெல்லாம் படித்தோம் அதாவது அறிவை நாம் சொத்தா வச்சுக்கணும் அறிவை உடையவர்களா இருக்கணும் எப்பவுமே பகுத்தறிவை நல்ல எப்படி ஒரு விளக்க தூண்டி தூண்டி நாம வெளிச்சத்தோடு வச்சுக்கிறோமோ அப்படி நம்முடைய சிந்திக்கிற சக்தியை எப்போ பார்த்தாலும் கல்வி கேள்விகளால தூண்டி தூண்டி அதை நன்றாக வைத்துக் கொள்ளணும் வேண்டி அறியாமையினுடைய குறபாட்டை சொன்னோம் அதை தெரிந்து கொண்டோம் அறியாமை ரொம்ப பெரிய கெடுதலான ஒன்று அதை விட அறிவு சுருங்கி இருக்கக்கூடாது நல்லா பறந்து விரிந்து சமூகத்துக்கு நன்மை புரியக்கூடியதாக இருக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அறிவாற்றலும் சமூகத்துக்கு பெரிய அளவில் நன்மையை புரியணும் அப்படிங்கிற கோணத்தில் குறுகிய மனப்பான்மை அறிவு இதெல்லாம் இருக்கக்கூடாது அறியாமல் இருக்கக்கூடாது அறிவு இருந்தாலும் அறிவு குறுகியதாக இருக்கக்கூடாது படிக்காமல் இருக்கிறதுனுடைய இழிவு என்ன படிக்கிறதுனால ஏற்படுற கல்வியை கற்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்புறம் பெரியவர்களிடத்திலிருந்து நிறைய மகான்களிடத்துல இருந்து படித்தவங்கள்டருந்து நிறைய சத்விஷயங்களை நல்ல உயர்ந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக கேட்க வேண்டும் என்றும் அதெல்லாம் பார்த்தோம் பிறகு கடவுள் வாழ்த்து பகுதியில் கடவுள்னா என்ன கடவுளுடைய இலக்கணம் என்ன லட்சணம் என்ன அவரை எப்படி நாம பூஜை பண்ணணும் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் இதெல்லாம் நாம் அழகாக பார்த்துருக்கோம் பிறகு கடவுளை வழிபட்டா மாத்திரம் போராது வாழ்க்கையில காலையிலிருந்து இரவு வரைக்கும் இறக்கப் போற வரைக்கும் நாம புண்ணிய காரியங்களை செய்யணும் நாம இப்ப செய்யக்கூடிய காரியங்கள் பிற்காலத்தில் சமூகத்துக்கு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அதற்காக நாம அறன் வலியுறுத்தல் அதாவது தர்மத்தோட சக்தி என்ன அப்படிங்கிறதையும் நன்றாக பார்த்துட்டோம் பிறகு மெய்யுணர்தல் அதாவது இந்த உலகத்தில் எது மெய்யானது எது பொய் எது மெய் என்பதை தத்துவ நூல்களினுடைய துணை கொண்டு நாம சிந்தித்து பார்த்து அதனுடைய பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கோம் எப்படி மெய்ப்பொருளை உணர வேண்டும் அப்படி மெய்ப்பொருளை உணர்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன மெய்ப்பொருள் எது இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நாம நன்றாக சிந்திச்சிருக்கோம் ஆக தொண்ணூறு குரட்பாக்கள் மூலம் அறிவு தலைப்புல நாம அறிவை பற்றி நன்றாக சிந்தித்திருக்கிறோம் நம்ம நீக்க வேண்டியது அறியாமை புல்லறிவாண்மை கல்லாமை இவைகளையெல்லாம் நீக்கி கல்வியினாலையும் கேள்வியினாலையும் நம்முடைய அறிவை நன்றாக சிறப்புடையதாக ஆக்கி இறைவனுடைய அருமை பெருமைகளெல்லாம் தெரிந்து இறைவனை அறிவாலும் அன்பாலும் அற செயல்களாலும் வழிபட்டு அறத்தினுடைய சக்தியை நன்றாக உணர்ந்து பிறருக்கும் உணர்த்தி பிறகு வாழ்க்கையில் அறிய வேண்டிய மெய்ப்பொருளை உணர்ந்து நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை வழங்குவதற்கு திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி பிரார்த்தனை செய்வோம் குருவருளும் திருவருளும் நமக்கு என்றென்றும் துணை புரியட்டும் இதோடு நான் உள்ளந்தோரும் வள்ளுவம் என்கிற மாபெரும் தலைப்பிலே சிறு தலைப்புகளை வைத்திருக்கிறேன் அதிலே அறிவு நலம் என்கிற தலைப்பை நிறைவு செய்கிறேன் தொன்னூறு குரட்பாக்களின் துணை கொண்டு அறிவு நலத்தை ஓரளவு நிறைவு செய்திருக்கிறேன் இனி மனநலம் என்கிற தலைப்பிலே நாளை அன்புடைமை அதிகாரத்திலிருந்து தொடங்கப் போகிறேன்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 11196 டபுல் ஒன் நைன் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்